மகபே சுவ வலைதளத்துல இலவச ஜோதிட ஆலோசனைன்னு ஒரு பகுதி அதுல வந்து இலவசமா ஜோதிட ஆலோசனை வாங்கி விட்டுருக்கோம் சாதாரணமா வாரத்துக்கு ஒன்று பத்து நாளைக்கு ஒன்றுன்னு வந்துட்டு கிடக்கலாம் அதுக்கு முடிஞ்ச வரைக்கும் தனித்தனிய பதில் கொடுத்து விட்டாங்க எப்பயாச்சும் ரெண்டு மூணு ஜாதகம் சேர்ந்து போகும்போது அப்போ வந்து அவங்களுடைய பெயரை குறிப்பிடாம ஆனால் அவங்க இது தங்களுக்கான பலன் என்று புரிந்து கொள்ள ஏதுவாக அவங்க பிறந்த தேதி நேரத்தை கொடுத்து கொஞ்சம் விரிவான பலன்களை கொடுப்பது வழக்கம் எல்லாருக்குமே வந்து என்னன்னா ஜோதிடர் ஆகணும் அப்படிங்கிற ஆசைனாலும் தெரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கீதியாசிக்கும் விஷயமா உண்டு நம்ம வலைதளத்துல கூட ஜிஎஸ்ஆர் வந்து ஜாதகம் எழுத கத்துக் கொடுத்தாகணும் அப்படின்னு ஆரம்பிச்சுக்கிட்டு கிடக்காரு இன்றைக்கி இந்த இன்டர்நெட் கல்ச்சர் வந்த கம்ப்யூட்டர் வந்த ஜாதகம் எழுதுறதெல்லாம் வந்து காலாவதியாக இருச்சு நல்ல வேலையாக நாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுலேயே இந்த ஃபீல்டுக்கு வந்ததால் தட்டு தடுமாறி ஜாதகம் கணிக்க ஜாதகம் எழுத ஓரளவு கற்று வச்சிகிட்ருந்தோம் ஜாதகம் எழுதுறதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிள் அதுவும் எங்க பக்கம் அதாவது ஆந்திராவில வந்து ஒவ்வொரு நாளைக்கும் தனித்தனியா ராகி சக்கரம் கொடுத்துருவாங்க அதே போல லக்னம் அன்னைக்கு எந்த மணி எந்த நிமிஷத்துக்கு உதயமாகிடுன்னு கொடுத்துருப்பாங்க குழந்த பிறந்த நேரத்தை வச்சு அந்த நேரம் லக்னம் போயிட்டு இருக்குன்னு பார்த்து அந்த ராசி சக்கரத்தில் புல்கால ஒரு கோட்டை போட்டுலாம் அப்படின்னு எழுதித்தா போதும் ஜாதகம் ரெடி நம்ம தமிழ் பஞ்சாங்கங்களில் வந்து மாசத்துக்கு ஒரு சக்கரம்தான் கொடுக்குறாங்க அதை உள்ளே கொடுத்துருப்பாங்க பன்னெண்டாம் தேதி புதன் சிம்மத்துக்கு போகிறாரு பதினேழாந்தேதி கேது அங்கே போகிறாரு அப்படி அதை கொஞ்சம் பார்த்து நம்ம வந்து சில வாரி சக்கரத்தை வந்து உருவாக்கிடலாம் அது ஒன்று அதே போல இந்த லக்னம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு இந்த தமிழ் மாதங்கள் சிக்கரை வைகாசி ஆணின்னு வருது அதன்படி சித்திரை அப்படின்னா மேஷத்தில் இருப்பார் சூரியன் அது காலையில் அதை வந்து உதய லக்னம்னு சொல்கிறோம் ஒரு உதா ஒரு அந்தாசா சொல்கிறேன் ஆறுல இருந்து எட்டுக்குள்ள சித்திரை மாதத்துல பிறந்தா மேஷ லக்னம் எட்டுக்கு மேலே பத்துக்குள்ள பிறந்தா பிரகவ லக்னம் இப்படி ஒவ்வொரு மாதத்துக்கும் இதே வந்து வைகாசி மாதம் வீங்க அப்போ சூரியன் ரிஷபத்தில் இருப்பார் காலையில் ஆறு எட்டுக்குள்ளே பிறந்தால் ரிஷப லக்னம் எட்டுக்கு மேலே பத்துக்குள்ளே பிறந்தால் மிதன லக்னம் இப்படி லக்னத்தை மார்க் பண்ணி விட்டுருலாம் அதே போல் இந்த நட்சத்திரம் நட்சத்திரம்னா வந்து சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கார் அதான் கணக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னா ஆங்கில கணக்கில் நேற்று ராத்திரி பன்னெண்டு மணி ஒரு நிமிஷத்துலேருந்து வெள்ளிக்கிழமை இதே நட்சத்திரங்கிறது வந்து எப்படின்னா எல்லா பஞ்சாங்கத்துலேயும் சாதாரணமாக அது முடிகிற நேரத்தை கொடுப்பாங்க இப்போ எந்தெந்த நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்துடைய எந்த பாதம் எந்த ராசியும் வருது அது ஒரு படமே இருக்குது அது வந்து நம்ம வெப்சைட்டில் கூட போட்டிருக்கோம் இப்போ உதாரணமாக அஸ்வினி பரணி சிருத்திகை முதல் பாதம் இந்த இந்த நட்சத்திரங்களில் சந்திரன் நின்றால் மேஷத்தில் சந்திரனை போட்டுக்கணும் இந்த பாதங்கிறது என்னென்னு ஒரு சந்தேகம் ஒரு நட்சத்திரத்தை வந்து நாலு பாகமாக பிரிக்கிறாங்க ஒரு நட்சத்திரம் இருபத்தி மணி நேரம் இருக்குன்னா அதில் பாதங்கிறது ஆறு மணி நேரம் இப்போ தினவாரி கிழமையை கொடுக்குற அப்படியே நட்சத்திரத்தையும் கொடுத்துருப்பாங்க அது வந்து முடிகிற நேரத்தை தான் குறிப்பிட்டு அந்த முடிஞ்ச நேரத்தை பார்த்துக்கணும் அது முக்கியம் இப்போ வந்து கிழம மாதிரி நேற்று ராத்திரி பன்னெண்டு மணி ஒரு நிமிஷத்துக்கு ஆரம்பித்து நடக்காது அதை பார்த்துட்டு எப்படியாச்சும் அப்போ உதயமாகும் அதன் அதை நாம் வந்து கவனத்தில் வச்சுக்கணும் இப்போ அஸ்வினி மதியம் பன்னெண்டு அஞ்சு வரை அடுங்க அதுனால் பன்னெண்டு அஞ்சுக்குள்ளே பிறந்தால் அசினி அதுக்கு பிறகு பிறந்தால் பரணி அதுபோல் இது வந்து கிருத்திகைன்னு இங்க கிருத்திகைன்னா அது எது வரைக்கும் இருக்கு அதுக்கு முன்ன நாள் எப்போ உதயமாச்சு அந்த இடைப்பட்ட காலத்தை வந்து நாலு பாகமாக பிரிச்சுக்கணும் அப்படி பிரிச்சுக்கும்போது முதல் பாகத்தில் பிறந்தால் சந்திரனை மேஷத்தில் பிரிக்கணும் ரெண்டு மூணு நாளில் பிறந்திருந்தால் ரிஷபத்தில் பிரிக்கணும் இதை போல ஜாதகம் எழுதுறதுங்கிறது பெரிய விஷயமே கிடையாது ஆனால் கொஞ்சம் மனம் வைத்து உன்னிப்பா ஒரு ரெண்டு மூணு நேரங்களுக்கு ஜாதகம் கடித்து பார்த்து விட்டால் அது பெரிய பிரச்சனை கிடையாது அதே போல மற்ற கிரகங்கள் இப்போ சந்திரனுக்கு சொன்ன எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறார் அதே போல மற்ற கிரகங்களுக்கும் வந்து கிரகங்களின் நட்சத்திர பாதசாரம் அப்படின்னு ஒரு பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க குழந்த பிறந்த நேரத்தில் அந்த நட்சத்திரம் எந்த அந்த கிரகம் எந்த நட்சத்திரம் எந்த பாதத்தில் இருந்ததுன்னு பார்த்து அதுக்கேற்ற ராசியை அந்த கிரகத்தை கூட்டுக்கிறோம் அதான் வந்து பாதசாரங்கிறது இது வந்து இந்த இலவச ஜோதிட ஆலோசனை இந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுவேன் இது இலவச ஜோதிட ஆலோசனை அப்படி சொல்கிறதே வந்து ஒரு வகையில் தவறு ஏன்னா எல்லாரும் வந்து தகட்டு மீனுக்கு புஸ்தகங்களை படித்து இந்த ஜோசியத்தை பற்றி தெரிஞ்சு வச்சுருப்பாங்க நம்ம பொறுத்த வரைக்கும் நமக்கு பத்தில் ராகி ஒன்றுமே தெரியாமல் எல்லாம் தெரிஞ்சாப்பில் ஜல்லி அடிக்கணும் ஆனால் லக்னத்தில் குரு உச்சம் அதனால் வந்து ஒரு விதமான கில்ட்டி இருக்கும் அதை கில்ட்டிக்காக இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் டீப்பாக பார்க்கறது வழக்கம் இதனால் ஆரம்பகட்டத்தில் நாமளும் எல்லா புத்தகத்தையும் படிச்சுருக்கோம் படிச்சிருக்கோம் சொல்லப்படாது புறப்பிருக்கோம் ஆனால் ஜாதகங்களை மட்டும் ரொம்ப உன்னிப்பாக பார்ப்போம் ஒவ்வொரு ஜாதகத்திலிருந்தும் பல விஷயங்களை நான் கற்றுக்கிட்டு அதை சொல்லணும்னா அதுக்கே ஒரு புத்தகம் போடலாம் அந்த வகையில பார்க்கும்போது அது கட்டண சேவையோ இலவச சேவையோ யாராவது நமக்கு ஒரு ஜாதகத்தை அடைச்சுனா அவங்க நமக்கு ஜோதிடம் கத்து கொடுக்கறாங்கன்னு அர்த்தம் அந்த வகையில வந்து இவங்களும் ஒரு வகையில நமக்கு குருக்கள் தான் இப்போ முதல் ஜாதகத்தை எடுத்துக்கோ இவர் வந்து ஒரு ஆண் மே பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பிறந்திருக்காரு இரவு பத்து பதினேழுக்கு பிறந்திருக்கார் இவருக்கு வந்து இந்த திருக்கணியைப்படி ஜாதகம் கணிச்சு பார்த்ததில்ல இது வந்து தனூர் லக்னம் தரூர் லக்ன ஜாதகம் ராட்சி வந்து மீனம் ஒன்னில ராகுக்கு எழுதியிருக்காங்க இந்த ஒன்னிலையில் ராகு கேதுக்களை பற்றி நிறைய ஏன் சொல்லியிருக்கோம் உடல் நலம் பாதிக்கலாம் உடல் வந்து ஒன்றும் ஒல்லிப்பீச்சானா இருக்கும் இல்லை வந்து இந்த நீர் உடம்பு மாதிரி ஆயிடும் அதேபோல் இந்த அன்வாரண்டட் மோஷன்ஸு வாமிட்டிங் சென்சேஷன் ஃபுட் பாய்சன் மெடிக்கல் ரியாக்ஷன் இந்த பூச்சி போட்டு கடிச்சது இல்லை ஏதாவது பெண்ணுக்காக தற்கொலை முயற்சி மாதிரி பண்ணுறது வாழ்க்கையில் வந்து நிறைய பிரிவுகள் எவ்வளோ திறமை இருந்தாலும் இருக்க இருக்கிறது நல்லவனாம் கெட்டவனாக தெரிகிறது கெட்டவனாக நல்லவனாக தெரிகிறது அவங்க இவங்க ஒன்றுமே தப்பு செய்துருக்க மாட்டாங்க ஆனால் எல்லாருடைய சந்தேக பார்வையும் இவங்கனால தான் விடும் இப்படி இந்த ராக கேதுக்களை பற்றி நிறைய சொல்லலாம் இந்த ஜாதகத்தில் வந்து இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னடான்னா இந்த ஐந்துக்குடையவரான செவ்வாயோட கேது சேர்ந்திருக்க இதுதான் சொல்லுவாங்க இந்த குதிரை கீழே தள்ளியினதோட பள்ளம் பறிச்ச மாதிரின்னு அதைப்போல் இவருக்கு வந்து டெசிஷன் மேக்கிங் சரியா இருக்கார் அதே பாருங்க கடவுளில் வந்து பேலன்ஸ் பண்ணுறாரு பாக்யாதிபதியான சூரியன் அஞ்சாம் இடத்துல உச்சத்தில் இருக்கார் இந்த சூரியன் வந்து ஆத்ம காரகன் அப்படின்னு சொல்கிறோம் இந்த அஞ்சு வந்து பூர்வ குணித்த காட்டம் பூர்வ புண்ணியத்தை காட்டுற இடத்துல ஆத்மகாரகனாகிய சூரிய இருக்கிறதுனால மேலுக்கு வந்து இவர் என்ன தான் இருக்கில் இருந்தாலும் குழப்பத்தில் இருந்தாலும் சொதப்பிக்கிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ளே வந்து ஒருவித கிளாரிட்டி இருக்கும் அதான் இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட் இவர் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவமும் இவரை இவர் வாழ்வின் முடிவான லட்சியத்துக்கு தள்ளிக்கிட்டு போகும் அவர் தள்ளிக்கிட்டு போகும்போது முட்டு ஷராட்சிக்கும் அரைபடம் கை முடியும் கால் முடியும் ஆனால் லட்சியத்தை சென்றடைவார் அதுங்கிற ஒரு பிளஸ் அடுத்து வந்து சனி ரெண்டாம் இடத்துல இருக்கார் தெலுங்குல வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க அங்கட்டில் அண்ணி ஊங்கி அள்ளுடைய நோட்டில் சனி உந்தி இருக்கு அதாவது வீட்டோட மாமனார் வந்து கடை போட்டு உக்கார்கிறார் கடையில் எல்லா சரக்காக கூட மாப்பிள்ள நாட்டுல சனியும் இருக்கு அப்போ வியாபாரம் எப்படி நடக்கும் அதுவும் வந்து இந்த தமிர் லக்னம்னாலே வந்து பேச்சு கொஞ்சம் நிஷ்தூரமாக வந்துடும் இதில் சனிக்கார இருக்கார் இது இவர் வந்து முக்கியமாக வந்து இவருடைய வேலை விஷயமா கேட்டிருக்கார் லக்னாதிபதியே எட்டில் இருக்கார் நான்கு கூடையவரை இவர் தான் அது உச்சம் இது ஒரு பெரிய ட்ராபேக் இந்த வீடு வீட்டுக்கு வந்து கடைக்கால எப்படியும் அப்படி ஜாதகத்துக்கு லக்னம் ஆனால் லக்னாவே வெளியே எட்டில் எடுத்தார் நான்காம் இடம் இதான் வந்து நம்மளுடைய பொசிஷனைக்காக சொசைட்டியில் நம்ம பொசிஷன் இந்த இடத்துல வந்து சந்திரன் உட்கார்றாரு சந்திரனை பற்றி தெரியும் ரெண்டே நாள் நாளைக்கு ஒரு கிரகம் மாறிடுவார் இது ஒரு வேற அஷ்டமாக இருக்குது இது சந்திரன்னா வந்து மனோக்காரகன் இப்போ இவராகவே கற்பனை செய்து கொள்ள வாய்ப்பு இருக்கு ஒரு ரெண்டே நாள் நாள் வந்து நான் இந்த ஆபீஸில் வேண்டாடுவேன் எல்லாரும் நம்ம அவமானப்படுறாங்க இப்படி சைக்கலாஜிக்கல் ஃபீல்டு இருக்கலாம் இல்லை இவரே மூடவுட் ஆகி கடுப்பாகி எல்லாரையும் கடுப்பி வச்சு இப்படியும் நடக்கலாம் இல்லை பாருங்க ஏழாம் வந்து செவ்வாய் இருக்காரு செவ்வாய் இருக்கிறது நல்லதுதான் வந்து கீழ் ஒரு வழி ஆக்கிடுவார் கூட வந்து சுக்ரை வேறு இருக்கேன் சுக்ரை வந்து ஆறு புரியும் ஆறுனால் தெரியும் சத்ருஸ்தானம் ரோகஸ்தானம் ருணஸ்தானம் அப்படின்னு சொல்லணும் ஆறு போய் ஏழு உட்கார் அதாவது கூட இருக்கிறவங்கெல்லாம் வந்து சத்ராதிகாரப்பான் அதுவும் கூட கேவு இருக்கிறதுனால நண்பனை போல நடிப்பான் இதுவும் வந்து சிக்கல் தான் எப்படி பார்த்தாலும் இந்த ஜாதகத்தில் இருந்து சிக்கல்கள் அதிகமாக இருக்கு இவர் வந்து வேலை விஷயத்தை கேட்கிறார் இப்ப வந்து புதரசையில குரு புக்கி நடந்துகிட்டு இருக்கு குரு புக்தி வந்து ஏப்ரல் இருபத்தி அஞ்சு வரைக்கும் நடக்க போகுது இவருக்கு வேலை கிடைக்கும் நெகட்டிவ வந்து பாசிட்டிவா யூஸ் பண்ணணும் நான்கு பிள்ளையவர் எட்டில் இதனால இவர் வந்து இந்த ஹவுசிங் கம்பெனி இந்த அப்பார்ட்மெண்ட்டெல்லாம் கட்டி தவணையில் விற்பாங்க அந்த மாதிரி நிறுவனத்தில் வேறு வைக்கலாம் அப்படி இல்லை ஆட்டோமொபைல் அதுலேயும் ஒர்க் அவுட் ஆகும் ஆனால் ஒன்று இவர் வந்து தன்னுடைய உடல் நலத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக காப்பாற்றிக்கணும் இந்த வந்து எட்டில் இருக்கிறதுனால கையில் பாக்கெட்டில் பெருசாக பணம் வச்சிக்கக்கூடாது இந்த கோல்ட டச் பண்ணக்கூடாது இந்த ராகுத்தேது ஒன்றியில் இருக்கிறதுனால அதுக்குண்டான பரிகாரங்கள் இதெல்லாம் நம்ம சைக்கில் பல நேரமாக கொடுத்துருக்கோம் இந்த ராகுத்தேது பரிகாரம் அப்படின்னு அடித்து தேடுனாலே கிடைக்கும் அந்த பரிகாரங்களை எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட் சூரியன் அஞ்சாம் இடத்துல இருக்க இவன் வந்து ஊரை இல்லாமல் ஃபீல்டில் இருக்கணும் சுற்றி சுற்றி வரணும் இந்த மலை பார்க்கலான பகுதிகள் ரிமோட் வில்லேஜர் சுற்றி சுற்றி வரணும் அப்படிப்பட்ட தொழிலை தேர்ந்தெடுத்துக்கணும் கமாண்டிட்டி அது பண்ணலாம் அப்பாவோட தொழிலை தொடர்ந்து செய்யலாம் இல்ல முள் கருவிகள் விற்பனை முள் இருக்கணும் அதான் கண்டிஷன் அது எலக்ட்ரானிக் தராசா இருந்தாலும் இல்ல இந்த ஐ வோல்ட்டு வரும்போது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒன்று இருப்பாங்க அதே போல் முள் இருக்கணும் அப்படிப்பட்ட பொருளுக்கு சம்மந்தப்பட்ட கூட இவர் எதையாவது செய்யலாம் ஆனால் ஒன்று இவர் வந்து பரிகாரங்க செய்துக்கணும் அதே போல் பேசும்போது வாயை ரொம்ப அடைச்சி முடிஞ்சா இந்த சனிக்கிழமைகளில் மௌன வர இருக்கலாம் இவருக்கு உண்டான நல்ல பலன்கள் அதிகரிக்கணும்னா சூரிய நமஸ்காரம் பண்ணலாம் காயத்ரி ஜபம் பண்ணலாம் காலை மாலை வாட்ச பண்ணலாம் இந்த ஆரஞ்சு நிற ஆடை அணிகலன்கள் அதிகமாக உபயோகிக்கலாம் எந்த வேலையாக இருந்தாலும் காலையில் ஆறிலருந்து சாயந்தரம் ஆறுக்குள்ள ஒர்க் அவுட் பண்ணிக்கிறது நல்லது அடுத்த ஜாதகம் இவர் வந்து ஜூலை இருபத்தொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிறந்திருக்காரு காலை ஒன்பது பத்துக்கு இவரும் வந்து வேலையை பற்றி தான் கேட்டுருக்காரு இந்த ஜாதகம் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஜாதகம் இந்த ஜாதகத்தில் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு நான்கு கிரகங்கள் வக்கரமா இருக்கு நாலு கிரகம் வக்கரமான ராஜயோகம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் ஒன்று அதெல்லாம் வந்து பொத்தம் பொதுவான விஷயம் இதை வக்கரம் பற்றி பல தடவை சொல்லி இருக்கேன் வக்கரங்கிறது ஒன்றும் இல்லை வந்தி பரிமாறிக்கிட்டு இருக்காங்க கடைசியாக அழுத்து போகும்போது அது வந்து வக்ரம் அப்படின்னு அதாவது ஒரு கிரகம் தான் இருக்க வேண்டிய இடத்துல இருந்து வக்கரமானால் அது நல்லதுங்க இதே அந்த கிரகம் வந்து இருக்கக்கூடாத இடத்துல நின்று வக்கரமானா நல்லது இதுதான் பொது விதி இப்போ இந்த ஜாதகத்தை பாருங்க இது வந்து சிம்ம லக்ன ஜாதகம் லக்ன அடிப்பரிய விரயத்தில் இருக்க அதாவது இவருடைய முயற்சி தொற்று செய்வாக்கு எல்லாமே வந்து இவருக்கு தான் பயன்படும் இவருக்கு பயன்படாது இவர் வேர்க்க விறுவருக்க ஆடுவார் ஜெயிப்பார் படக்கத்தை இன்னொரு ஆள் வாங்கிட்டு போயிடுவோம் அப்படி ஒரு அம்சம் இதை வந்து இவர் ஓவர் கம் பண்ணணும்னா இதுக்கு முந்தி ஜாதகத்துக்கு சொன்ன அந்த பரிகாரங்கள் ஆரஞ்சு நிற ஆரஞ்சு அங்கலங்கள் அதிகம் உபயோகிக்கிறது சூரிய நமஸ்காரம் பண்ணுறது காயத்ரி ஜபம் பண்ணுறது காலை மாலை நடைபயிற்சி இதெல்லாம் செய்யணும் அடிஷ்னலாக இந்த பில்லோ இதெல்லாம் வந்து ஆரஞ்சு பிளான் பண்ணிக்கணும் படுக்கைக்கு நேராக ஒரு சூரிய ஊதிய காட்சி கொண்ட போஸ்டர் வந்து வச்சுக்கலாம் இதெல்லாம் செய்யும்போது அந்த லக்னாதிபதி விரயத்தில் இருக்கிற எஃபெக்ட் குறையும் இதையெல்லாம் செய்தாலும் இவர் வந்து தன்னை முன்னிறுத்தி கொள்ளக்கூடாது இந்த டீம் லீடர் மாதிரி டிபார்ட்மெண்டல் ஹெட் மாதிரி இல்லை இந்த ஃப்ரண்ட் டெஸ்ட் இதெல்லாம் அவாய்ட் பண்றது நல்லது கும்பல்ல விருந்தா போடுறோம் ஆனால் இங்க வந்து ரெண்டு பணம் ஒண்ணு புதன் வருதத்துல வக்கரமா இருக்க இது ஒண்ணுதான் இவரை வாழ வைக்க நினைக்கிறேன் அதே போல சுக்ரன் சுக்ரன் வந்து லக்னத்தில் இருக்க இது ஒரு நல்ல அம்சம் இல்லை சுக்கிறேன் நல்ல இடத்துல இருக்கிறதுனால இந்த ஹவுசிங் ஆட்டோமொபைல்ஸ் ஹோம் நீர் வண்ணங்கள் பெண்கள் விரும்பும் பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் வாசனா திரவியங்கள் இல்லை ருசிக்காக சாப்பிட்றது இப்போ இட்லி தோசை பசிக்கு சாப்பிடும் பீசா ருசிக்கு சாப்பிடும் இல்லை தண்ணீர் பழரசம் இதெல்லாம் தாகத்துக்கு பிடிக்கும் இந்த கொத்தி கோலம்லாம் திமுருக்கு குடிக்கிறோம் அதனால திமுருக்கு குடிக்கிற விஷயங்கள் இந்த பேக்கரி ஐட்டம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இவருக்கு அனுகூலமாக இருக்கும் மூன்றாம் இடத்துல தேவ் இருக்கார் இது நல்ல தைரியத்தை கொடுக்கும் இந்த ஏழு குடையவர் நாளில் வக்கரமாக இருக்கார் இவர் தான் ஆறு குடையவரும் ஆறு குடையவர் நாளில் வக்கரமானது நல்லது தான் ஏன்னா ஒரு ரெண்டரை வருஷமாவது ஒரு கம்பெனியில் இருக்கலாம் இந்த ஏழு போய் ஒரு நாளில் வக்கரமானதுனால தாய் வழியிலே ஏதாவது அலைன்னு சேர்ந்து அது தவறி போவோம் அடுத்து வந்து இந்த பாக்யாதிபதி பாக்யாதிபதி வந்து அஞ்சில் வத்திரமாக இருக்காது அஞ்சிலேயே ஒரு வத்திரமானது கொள்ளை பாக்யத்தை கொடுக்கும் அதே நேரத்தில் இந்த அப்பா வழி சொத்து முதலீடு சேமிப்பு அவருடனான தொடர்பு அவருடைய உயர்ச்சி உயர்வு இதுக்கெல்லாம் இது பண்ணி தடையாக இருக்கும் அதே போல் இந்த விரையாதிபதி வந்து ஆறுல இருக்கார் பாருங்கள் இதைத்தான் வந்து கெட்டவன் கெட்டடி சுற்றும் ராஜ ரோகம்ங்கிறது ஆனால் இவர் சந்திரங்கிறதுனால இந்த ராஜ ரோகம் முப்பது நாளும் நடக்காது மாதத்தில் ஒரு பதினாலு நாள் நல்லா இருக்கும் அதாவது கடன் கேடுறது எதிரிகளை ஜெயிக்கிறது வழக்கு ஜெயிக்கிறது இதெல்லாம் அடுத்த பதினாலு நாள் வந்து கடன் ஏற்படும் வில்லங்கம் வரும் நோய் வரும் இப்படியாக அடுத்து வந்து குரு இவர் வந்து ஐந்து எட்டு குடைவரும் ஏழு வக்கரமா இருக்கார் இவர் சாதாரணமா நின்று இருந்தா மஞ்சாதி காலி அவர் வக்கரமானதுனால மனைவி நல்லா இருப்பாங்க இந்த ஐந்து குடையன் ஏழில் வராது இவர் வந்து குழந்தைகளையும் வந்து நண்பர்களா இருப்பாங்க ஆனால் அவர் வக்கரமா போனதுனால குழந்தைகள் வந்து இவருக்கு விரோதமா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரி இதெல்லாம் பொது இவர் வந்து முக்கியமாக கேட்குறது வேலை விஷயத்தில் கேட்குறார் இவருக்கு இப்போ வந்து ராகுத சனிபூர்த்தியும் நடக்குது இது நவம்பர் மூணு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் ராகு கேதுக்கள் பரவாயில்ல மூணு ஒன்பதில் இருக்காங்க இந்த ராகு வந்து ஒன்பதில் இருக்கிறதுனால இந்த பெரிய அதாவது சுப்பீரியர் கொஞ்சம் கிளம்பிக்கிட்டே இருப்பாங்க அவ்வளோதானே தவிர பெருசாக ஒன்றும் கிடைக்காது இந்த சனி புக்தி நடக்குது இந்த சனியை பற்றி ஏற்கனவே பார்த்தோம் இவர் ஆறுக்குடையவர் நாளில் வத்திரமா இருக்கார் அதனால் இந்த சனி புக்தியில் வந்து பெருசாக சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் எல்லாம் இருக்காரு அது இருக்க எப்படியோ சமாளிக்கலாம் ஆனால் ஒன்று இவருக்கு முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கு கிரகங்கள் எல்லாம் வத்திரமானதுனால இவருக்கு நோய் பாதிப்புகள் இருக்கலாம் தனி வக்கரமானதுனால இந்த கால் நரம்பு ஆசனம் சம்பந்தப்பட்டது அதே போல செவ்வாய் வசரமானதுனால ரத்தம் எரிச்சல் கோபம் உஷ்ணம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனை வரலாம் குரு வக்கரமா இருக்கிறதுனால வயிறு இதயம் புதன் வக்கரமா இருக்கிறதுனால தோல் கீவி அண்டம் இது மாதிரி பல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் தற்சமயத்துக்கு வந்து வேலை விஷயத்துக்கும் இது தான் இருக்கு அடுத்து ஒரு ஜாதம் இவரும் வந்து வேலை விஷயம் தான் கேட்குறாரு என்ன வேலையா வியாபாரமா எது நல்லதுன்னு கேட்குறாரு இந்த ஜாதகத்தை பார்த்த உடனே சொல்லிடலாம் இது வந்து கன்னியாலக்ன ஜாதகம் இந்த கன்னியாலக்ன ஜாதகத்துக்கு ரெண்டாம் இடம் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கு சூரியன் குரு புதன் தனி எல்லாமே இருக்காங்க இங்கே வந்து இந்த புதன் தனி மட்டும் இருந்ததுதான் அது மகத்தான யோகம் எப்போ வந்து சூரியன் குரு சேர்ந்தாங்க இதுதான் வந்து அந்த யோகத்தை பங்கப்படுத்துது மேலும் இந்த இறையாடிபுரியான சூரியன் இது வந்து சேர்ந்ததுனால தாய் வீடு வாகனம் கல்வி மனைவி குழந்தைகள் இவருடைய ஹெல்த்து எல்லாமே பாதிக்கப்படும் ஆனால் இந்த பத்துக்குடையவரான புதன் கனயாதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால இவர் வந்து ஒரு மெடிக்கல் ரெப்பாக நல்லா ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படி இல்லை மருந்து கடை ஸ்டேஷனரி வச்சுக்கலாம் இந்த நாளிடைகள் வீக்லி மந்த்லி இந்த மாதிரி ஏஜென்சி எடுத்து நடத்தலாம் சேல்ஸ் நல்லா இருக்கும் அதே நேரத்தில் இவர் வந்து பேச்சை ரொம்ப ரொம்ப குறைச்சிக்கணும் அதான் முக்கியம் இவர் எந்த அளவுக்கு அதிகமா பேசுறாரோ அந்த அளவுக்கு பைனான்சியலா லாஸ் ஆகிக்கிட்டே இருப்பார் அடுத்தது இந்த மூன்றாம் இடம் சுக்கரன் வந்து மூன்றில் இருக்கிறார் இது வந்து திருமணத்துக்கு தாம்பத்திய வாழ்க்கைக்கு கொஞ்சம் பிரதிகூலமான அம்சம் இது கூட சந்திரன் வேறு நம்ம ஜாதகத்தை போலவே நம்ம ஜாதகத்தில் ரெண்டாம் இடத்துல சூரிய சந்திர சேர்த்து அது வார்த்தை தானங்கிறதுனால ஏதோ பேச்சோடு நின்றுட்டோம் ஏதோ ஒரு ஆறு பேர் மெச்சிக்கணுங்கிறதுக்காக ஏதாச்சும் அட்வென்ச்சர் இவரை பொறுத்த மூன்றாம் இடத்துல இருக்காங்க அதனால் இவர் வந்து பெண்கள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்குங்க யாருக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டமாதிபதி செம்பா இவர் நான்காம் இடத்துல இருக்கார் அதாவது ஸ்தானநாசம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வேலைன்னு அதுக்கு சிக்கல் வந்துகிட்டே இது தாய்க்கும் அந்த அளவுக்கு நல்லது இல்லை சரி இவருக்கு என்று பார்க்கும்போது டிசம்பர் பதினொன்று ரெண்டாயிரத்து வரைக்கும் குரதசன குருமுக்தி நடக்குது குரு வந்து நான்கு ஏழு புடையவர் ஏற்கனவே சொன்னதை போல வேறுபடியோட சேர்ந்திருக்கார் அதனால் இவருக்கு வந்து வேலை கிடைத்தாலும் அதில் வந்து மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அதே போல் இவர் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்காது கூட இருக்கிறவங்களாலேயும் பிரச்சனைகள் வரும் அதே போல் இந்த இல்லாத நேரத்தில் தான் இந்த காதல் கத்திரிக்காயெல்லாம் மனசுக்கு போகும் அதே போல் இவர் மனமும் விசைக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு அது எல்லாமே கட்டுப்பிடிச்சிக்கிட்டால் நல்லாயிருக்கும் இவர் ரொம்ப போயிடும் இவருக்கு வந்து முக்கியமாக பரிகாரம் அப்படின்னு சொல்லணும் நல்லா இவர் வந்து ஞாயிற்றுக்கிழமை மௌனவரமாக இருக்கும் அது அவசியத்திலும் அவசியம் அதே போல் இந்த மணி பஸ் அதை ஆரஞ்சு கலரில் வச்சுக்கலாம் அந்த பஸுக்குள்ளே இந்த சூரிய நாராயணர் அதே போல் காயத்ரிவி இவங்க படங்களை வச்சுக்கலாம் இதை செய்யும்போது இங்கே ஃபைனான்சியலாக அப்யூஸ்ட்மெண்ட் இருக்கும் எதிர்காலத்தில் மனைவி சமயத்துக்கு அம்மா இல்லை ரெண்டு பேருக்கிட்டையும் வந்து அதிகமாக அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருக்கிறது நல்லது அதுவும் மனைவி விஷயம்னு வரும்போது மனைவி வந்து ஆரங்கு நிற ஆடை அடையாளங்கள் அதிகம் உபயோகிக்கணும் இல்லைன்னா அவங்களுக்கு ஒன்று உடல்நல கோளாறு வரலாம் இல்லை கிழிவு கூட ஏற்படலாம் இது இன்றைய இலவச ஜோதிட ஆலோசனைக்கான உபன்யாசம் நன்றி வணக்கம் கிஸ்தூரிலிருந்து முடியும்